சீக்கிரமாக செல்ல வேண்டும் என்னுடைய வசனத்தை காத்துக்கொண்டிருக்கிறது என்று பேசினார் அதை நாங்கள் டேட்டில் குறிப்படுத்த மாட்டோம் அப்படி ஒரு நாள் திரும்ப ஒரு நாள் இருபத்தி மூணு நாலு இந்த நல்ல நீங்கள் என்று குறிப்பிட்டார்கள் வேலூர்ல சந்திக்கப்பட்ட ஒரு சகோதரர் நேவில வேலை பார்த்துட்டு இருக்கிறார் அவருக்கு தகவல் கொடுத்தோம் அதுல சென்னை சபைக்கு தகவல் கொடுத்தோம் அதனால சென்னை சபையா இருந்தால் இந்த வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அந்த பொறுப்புலாம் அடுத்து எடுத்து கொடுக்கற பழக்கம் அதனால அங்கே சென்னையில பொறுப்பா இருந்தேன் பாஸ்ரங்களுக்கு தகவல் கொடுத்தோம் இருபத்தி மூணு நாலு எண்பத்தெட்டுல கருத்துக்கள் அந்த மானுக்கு அனுப்புகிறாரு அதுக்கான விமானம் டிக்கெட்டில் எடுத்து எடுத்து இருந்தாங்க அந்த பிடிச்ச அந்த மாதிரி இருபத்தி மூணு நாலுல எண்பத்தெட்டு காலை ஏழு மணிக்கு ஃப்ளைட் இருந்தது ஏழு மணிக்கு விமானம் ஒன்பது மணி அளவுல நாங்கள் அங்க அந்த மாதிரி போய் இறங்கணும் ரெண்டு மணி நேரம் இருக்குதுல்ல போகும்போது இந்த தீவை பார்க்கிறோம் கடல்ல மிதந்து கொண்டு கிடக்கிற ஒரு மெதலையை போற காலையா இருக்கும் அப்படி போய் தீ இறங்கணும் இறங்கினதும் அனுப்பி இருக்கீங்க அனுப்பி இருக்கிற காரியமா வாக்கி செய்யும் வேலை செய்ய முடிப்பதற்கான வெளியோர் முடிஞ்ச மக்கள் கொஞ்சம் அப்புறம் அவர் கூட்டிட்டு போனார் மரமா ஒரு சம்பத் குமார் முதல்ல சம்பத் சம்பத் குமார் அழைத்து கொண்டு போய் விருந்தினர் மாளிகையில் மக்களுடைய வாழ்க்கை தரத்தை பற்றி அந்த மக்களுடைய குணாதிசயங்களை பற்றி அப்படின்னு அணுகி இருக்கிற அசுத்த ஆவியை பற்றி இந்த ஆவிகளெல்லாம் கட்டுறது இங்கிறான் பேசினாரு அப்படிச்சு மருசோதர மருசாங்க வந்தாங்க அந்த ஒரு சனிக்கிழமை ஏராள உபாச ஜிவம் உண்டு அவன் உபாச ஜீவத்துல யாராவது எல்லாரும் குடிச்சு பிடித்தாங்க மறுநாள் அந்த மக்கள் தாங்க அப்ப இதுல எல்லாரும் வேலைக்கு போட்டாங்க அதுல சம்பத் குமார் பார்த்து டிவி படுத்திட்டு இருந்தார் அவர் பார்த்துதான் தங்கிட்டாரு அப்போ அடையாளத்த உடனே அவருக்கு வரும் சுத்தாகி கிடைச்சது அது பெரிய மகிழ்ச்சி அதாவது ரெண்டு பேர் தானே இருக்கிறோம் சொல்லி அதுக்காக ஒரு பாட்டை பாடி வச்சோம் பண்ணி ரொம்ப ரசி பார்ப்ப பழக்க நம்ம கிடையாது அதாவது ஆண்டவர் கனம்ன்ற ஆமா என்னை கனமான நானும் கனமழை அதுக்கு முறையாக படிக்க வேண்டிய மோட்டு பாடி கால ஜெபங்களை செய்து கருத்து கொடுக்கிற வார்த்தைகளை பிரச்சனை கீழ் பூமி சி உடனே சொல்லி ஆமா அப்படிதான் பிரச்சனை பண்ற பழக்கம் ஆமா அவர் எப்ப கிரிசிகரங்கள் ஆகாரத்தை தண்ணீர் கிடைமையில் போடு அநேக நாட்களுக்கு கண்பாய் அப்படின்னு வேதன் சொல்லுவாங்க அநேகர் கூட்டாளாட்டி போனா சொல்ல மாட்டாங்க பெரிய கூடத்த பேசதான் ரொம்புவாங்க நாம அப்படி இல்லை ஒரு ஆத்தமாவும் கண்டாங்க எனக்குலையப்பட்டேன் இவர் ஒரு ஒரு மாத்திரி போட்டு காலையில் ஆண்டு வருஷம் அபிஷேகம் அப்படின்னு போற ஆடி செவிச்சா நாங்கள் அவருக்காக செபித்தோம் சுமார் ஒரு பன்னெண்டு மணி அளவுல தாகத்தை ரெண்டு தாக உடம்பு தண்ணீர் பரண்டு நிறத்து ஆறுகளை ஊற்றுவே அது இயேசு நேற்று சொன்னதை இன்றைக்கு நாளைக்குள்ளே நேற்று என்றும் அல்லாத இருக்கிறோம் அப்படியே விஷயங்களை செஞ்சது அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு மகிழ்ச்சி ஆச்சு அங்க அவர் ஆத்தமலை சந்திக்க அந்த பிரசன்னு வந்தாங்க எல்லாரும் சேர்ந்து ஆத்தமலை சந்திக்க போனோம் அங்கே ஒரு சேகரன் சவர் குணமாக இருக்கார் அவர் ரெண்டு போனால் ரொம்ப மகிழ்ச்சியாயிட்டுக் கொண்டு சந்தித இருப்பாங்க சாப்பாடுலாம் அங்கே ரொம்ப மகிழ்ச்சியாயிட்டு அவங்க சேர்ந்து சபரி சேர்ந்து சந்திச்சது அப்படியே ரெண்டு நாள் தங்கி அங்கே வேலை செய்வதற்கு கருத்து திறந்து வசதி சேர்ந்தார் அந்த ஆவியில எங்க கிருசின்னு பார்த்து அதெல்லாம் தீவுகள் எல்லாம் கொஞ்சம் அழகா நீலந்தரமா பாக்கிறது ரொம்ப அழகாக இருக்கும் சேர்ந்துட்டு தொடர்ச்சியாக இருபத்தி நாலுல சென்றதும் இருபத்தி ஒன்பதாம் தேதி சென்னை கிழமை எடுத்துட்டு விமான நிலையத்துக்கு போனோம் பிரதேசம் அங்க விமான நிலையத்துல ஏற்கனவே மே மாசம் முழுவதும் சென்னை செல்வதற்கு புக்கிங் ஆகிவிட்டது சில இடத்துல விசா வாங்கிட்டு போறதாம் எடுத்தோம் நாளைக்கு போல டிக்கெட் எடுத்தோம் என்னன்னு சொல்லிட்டு ஏர்போர்ட் தெரியுது மே மாசம் மாசம் மே மாசம் அப்போ அங்க போய் சாரிச்சாங்க சார் வேற வழியில் அவசரமா போறதுக்கு அப்படியே சம்பத் குமார் போய் விசாரிச்சாரு பிஜேஷ்குமார் அப்போ விமான நிலையம் அதிகாரி கல்கத்தா வழி வேணா போகலாம் கல்கத்தா ஒரு பிளைட் நாளைக்கு கல்கத்தா அப்பட் கல்கத்தா டிக்கெட் எடுத்தாச்சு நம்ம காலையில் டிக்கெட் எடுக்க கல்கத்தா வச்சு டிக்கெட் எடுத்தாச்சு கல்கத்தா இருக்காங்களா அப்ப கல்கத்தாவில சபர் ஒரு பாஸ்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு ஏற்கனவே அந்த சென்னை வழியா போற தகவல் கொடுத்தாச்சு கல்கத்தா போன வர கிடையாது தெரியப்படுத்தி இருக்கிறேன் இப்படி கல்கத்தாவுக்கு வரோம் எதிர்பார்க்கு அதுக்குள்ளாச்சு டிக்கெட் எடுத்துட்டு நாங்க பிளைட் போனா பிளைட்ல ஏற தயாரா இருக்கிறோம் சென்னைக்கு உட்காந்துட்டோம் ஜனவரிக்கு பிளைட்டு பலது பாக்க முடியல அப்ப அவடையும் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு ஜீ ஒரு பெரிய ஹோட்டல் உள்ள பையனா தமிழ்நாட்டுக்காரங்க வேலைக்கார பெங்காலிகார அப்படி அந்த ஒரு பையன் சாப்பாட்டுக்கு கிடையாது நீங்க பிளைட்ல போறாலும் பிளைட்ல இருக்க உட்காந்து அதிகம் சொன்னா வரைச்சு நமக்கு சாப்பிடுறதும் கஷ்டம் யோசனை புதியம் <muchas> <muchas> <muchas> <muchas> <muchas> அப்புறம் மறுநாள் காலையில மறு பிளைன் போடுறதுக்கு அரேஞ்ச்மெண்ட் ஆயிட்டு ஆமா ஒண்ணு இன்ச்சுல நாங்கள் புறப்படுறோம் ஆமா காலையில பழுதுபாக்கப்பட்டாச்சு காலை பத்து மணிக்கு பிளேட் மறுபடிய வெளிப்படுத்த உண்டு அந்த வெளிப்படுத்தா இருந்து அந்த இலைச்சபத்தோடு படகு ஆச்சு செய்தோன்னு தெரியும் போறாரு அப்படின்னா கல்கத்தாவுக்கு ாமது படுத்துக்குமானதாகி அவர் திட்டம் அதிகாரிகள் கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சு பழுது வந்து அவர் ஆள் வந்து அவரு பொம்போ ஆமா போய் சேர்ற ஒரு பாட்டு ஊடத்துல பாடிட்டே இருந்த புகழ் நம்ம பாடல அபி என்ன பாடுப்பா வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாது இருக்கிறபடினா ஆவியானதாமி வாக்கு கடங்காக பெருமைச்சுவோடு நமக்கு ஆக வேண்டியது செய்யார் என்று வருஷத்து போன்றவாவியா இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆவியார் சத்துப்பட்டார் அப்படி பாடம் பாடிட்டேன் போய் கல்கத்தா விஷயந்தான் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் பத்து மணிக்கு பரப்டு பனிரெண்டரை மணிக்கு அங்கே கல்கத்தாஷா தான் அங்க வழி வந்து நான் வெளிச்சுட்டுறோம் இப்படிங்களா இல்லையா ஜம்யா வருவாங்க ஆசிரியம் ஆறு பேருக்கு அந்த சுத்தாண்டு அங்க நிறைய பேருக்கு அப்டியங்களை வச்சுது சில சுத்தாரிகள் அங்க ஓட ஆரம்பிச்சது ஆமா அப்படி இல்ல அங்க பெரிய காரியம் வச்சு ஆமா அப்படி அந்த மாதிரி அப்படி வந்து சேர்ந்த நேரம் அந்த மாதிரி போயிருக்கீங்க அதுக்கப்புறம் அப்பட போகும் இறங்க முடியலங்க பழையா என்னடா பிளே இறங்கணுமே ஒரு மணி நேரத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கடைசிய கண்ணாசம் இறங்கி விட்டு யாரும் இறங்காதருங்க அமர்த்திருங்கள் பெட்ரோல் கலப்பி விட்டு மறுபடியும் விமான பத்தவாங்க வாயு படைப்பிடி பண்ண விஷயமே தெரியல முடிச்சு கொடுத்துருந்தா கடைசியில அப்படி ஆகி மாறுமா சேர இது யோல்ல ஒண்ணும் ஜாவட ரூமிலே இருக்கு இந்த ரூமிலே நம்ம கையில ஒண்ணும் கொண்டு வரல ஒரு மணி நேரத்து பேர் இல்ல அம்மா அம்மா அங்க இத வந்து தண்ணி தான் கொடுத்தாங்க ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு ஆரஞ்சு கேஷ்மேட் கொடுப்பாங்க நீ வாங்கி சாப பண்ண வேண்டியது இல்லை அந்த பிரேவ் பிரேவ் மரவடி மரவடி நான் बोलறது கிளை பை அங்க ஊழத்துக்காக ஒரு மக்களுக்கு வந்து நிரந்தரமா ஒரு ஆளை அனுப்புவேன் ஆரம்பிக்கப்படுறது போகிற இடம்லாம் கர்றவங்க அவங்களுக்கு ஒரு ஆளை கொண்டு வைங்க அப்படின்னு இப்ப ஒரு சந்தேகப்பட்டு அவர் பேசிட்டு அளவு இருக்கலாம் அவர்களுக்கு வந்திருக்கடத்துல உடனே சப ஆரம்பிக்கப்படும் இடத்துல சர்வை பண்ற மாதிரி அங்க ஒரு பிவர் பால்மணி வெளிப்படுத்த பால்மணி இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை அனுப்ப போறேன் அப்ப ரொம்ப ஒளி நெருக்க காலம் நம்மளுக்கு காசு ஒன்று கிடையாதுன்னு சொன்னிருந்தாரு அப்போ சரின்னு சொல்லி அதெல்லாம் எழுதியும் போது போனோம் அப்படின்னு சொன்னாரு அப்போ அதை எழுதி மாசத்துக்கு பிறகுல இருந்து ஒரு கடிதம் வந்து பால் பண்ணிக்கிட்டு இருந்து ஆஹ் என்னன்னா அங்க ஒரு சேப்பல் இருக்கு அந்த சேப்பல்ல அங்க உள்ள மிலிடரி ஆபிசர்ஸுகள் பெரிய ஆராதனை நடத்துறாங்க ஆராதிக்கிறாங்க ஒரு ஊழியக்காரர் வந்து அவங்களுக்கு ஆராதனை நடத்தி கொடுக்குறாரு இப்படி இருக்கும்போது பால்மணி கொஞ்சம் நல்ல வசனங்கள்லாம் தெரியும் நீ வளர்ந்த ஒரு சுவாசி அப்ப அவரு பெருசாணி முடிச்ச உடனே ஐயா அந்த வசனத்து அர்த்தம் இப்படி இல்ல பேச ஆரம்பிச்ச உடனே அவரு போவாங்க போக வந்து உனக்குதான் எல்லாத்தையும் நீயே நடத்துக்க நான் போறேன் அப்படின்ட்டு அவரு வகிட்டு இப்ப அங்க அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை என்ன பண்றது யார் வச்சு நடத்துறது ஆள் இல்லையே அப்ப பால்மணி நீயே நடத்து எனக்கு நல்ல வசன அறிவு இருக்கு நல்ல பரிசு தரம் பட்டிருக்கிற நீ எங்களுக்கு அப்படி செய்யக்கூடாது ஊடகத்துக்கு நியமிக்கப்பட்டவர்கள் அபிஷேகப்பட்டவர்கள் தான் அந்த இடத்துல வேற எடுத்து பேசக்கூடாது அப்படின்னு அப்படின்னா எங்க பாஸ் இருக்காங்க அவங்களை வரவழைக்கலாம் அவங்க கடவுளை வருவாங்க அப்ப அப்படியான ஒரு கடிதம் போடுவோம் எழுதினாங்க அப்போ எழுதியிருக்கிறாங்க அதே டைம்ல நம்ம அங்க இருந்த லெட்டர் இவங்களுக்கு போட்டுருக்கோம் எங்களை அனுப்புற சொல்லி இருக்கிறேன் வருவோம் ஒரே நேரத்துல ஒரே ஒரே நாளில அந்த லெட்டர் எழுதப்பட்ட அப்ப அவங்க லிட்டருங்க வந்து நம்ம லெட்டர் அங்க போய் கிடைக்க அப்ப அத படிச்ச அவங்களுக்கு ரொம்ப நம்ம லெட்டர் லெட்டர் படிச்ச பிறகு எழுதியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை படிக்காமலே கடவுள் சொல்லி எழுதியிருக்காங்கன்னா கடவுடி மனிதர்கள் தான் கூடி உடனே அவங்க வர வைச்சிருவோம் ஓடியோம் அப்படி அங்கமும் லெட்டரும் வந்து நீங்க பணம் அனுப்பி இருக்கிற பெற்றுக்கொண்டு பணம் அப்ப நாம பிரேயர் பண்ணோம் கருத்து நான் காலங்களா போறான்னு சொல்லிட்டாரு மறு லெட்டர் போட்டோம் போட்டு நாங்க வந்து அப்படி பணம் இருக்குதோ இல்லாததுக்காகவோ நாங்க அப்படி வராமல் கடவுள் சொல்லும்போதா வருவான் அப்படின்னு சொல்லி லெட்டர் போட்டுட்டான் அவன் எதிர்பார்த்து எதிர்பார்த்து காலத்துல கருத்து சொன்னாலும் நீங்க டேராட் பண்ணது போகலாம் போய் அவங்களோட மக்களுக்கு சத்தியத்தை சொல்லுங்க ஒழுங்கு கொடுத்துங்க அப்படின்னு அப்போ லெட்டர் போட்டுட்டு கிளம்ப அங்க போகும்னா கடவுள் பேசி வர்றவங்கல்ல ராணுவ மரியாதையோட ராணுவ ட்ரெஸ்ஸோட வேலை வந்து எல்லாம் இறங்கி நிக்கிறாங்க நம்ம பிறகு கூட நிக்கிறாரு சலீட் அடிச்சு மிலிட்ரி மரத்துக்கு சலீட் அடிச்சு கேட்டு கேட்டு அங்கே ஆபீஸில் இருக்கிற ரூம் கூட்டிட்டு போனாங்க கூட்டிட்டு போனா அவங்களும் வர வைத்தாங்க புக்கார வைத்தாங்க பேசினாங்க நீங்க கடவுள தெரிஞ்சு விடப்பட்ட மனிதர்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அதனால நாளைக்கு ஆறாம் இருக்குது ஆனா ஒன்று இன்னைக்கு எல்லாம் மிலிட்ரி கேம்பெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணாங்க அப்ப நீ இந்த பஞ்சாபுக்கு ஆரங்க இப்படி பலரும் இருக்காங்க தேவபாய் உள்ளாங்க அவங்க எப்படியும் கடவுளை ஆராயிக்கிறதுனா வந்து இல்லாத ஆராய்ச்சிட்டு இருக்காங்க அப்ப இப்படி இருக்கும்போது ராத்திரி அங்க இருந்த ஒரு செய்து வந்துட்டு பனி கட்டிட்டு இருக்கு ஆராதனை தான் நடந்தது ஆராதனையில கற்களை செய்து கொண்டு போகிறது கடவுள் ஆறாவது மக்கள் ரொம்ப சந்தோஷம் பால்மணியா அது ஆராதனை கிடையாது சொல்லி பண்ணிட்டு அதுல ஒரு ஒரு அங்கப்பன் சென்னை சேர்ந்தவர் அவரு அந்த பில்டர் கீப்பர் அப்ப அவரு சத்தியத்தை ஏற்றுக் கொண்டாரு அவருக்கு அங்க ஞானசனம் கொடுக்கப்பட்ட அங்க உள்ள அந்த குழு தண்ணீர் மழை பெய்யும் கொடுத்து அங்கப்பன் பேர மாதிரி பேர வெளிப்படுத்த சில ஆவிகள் கட்டணும் அடிமைப்பட்டிருக்காங்க பலர் பண்ணும் போது அவர் அது வந்து உடல பெற்று என்னுடைய நாமத்துமே இருப்பாங்க சாயங்க ஓரங்கள்ல எல்லாம் ஒவ்வொரு குட்டி குட்டி மலைகளும் பாறைகளும் அதுல மாதிரிதான் இருக்கு அதுல அந்த மலையும் அந்த பாறையா ஒன்னும் ஆளுகளுக்கு ஆளும் தெரியாது அந்த மாதிரி அசையாம இருக்காங்க வழிப ஆளுக்கு அப்படின் கண்ணாடி மாளிகை அடுக்கடுக்க அடுக்கடுக்கா அதுல இந்தியாவில அது தேசத்துல எத்தனை முக்கியமான இந்த சுத்தாவிகளும் கொண்டுறாங்களோ அத்தனை உருவங்களும் அங்க இருக்கு பதினெட்டு மாடி மாடி அப்ப எந்த இப்ப தமிழ்நாட்டுல எந்த ஆவி முக்கியமா பண்றதோ அந்த சாமி நடந்து அந்த ஆவிகள் எங்க எந்த மூலையில அந்த நாமத்துல ஆறாவது நடக்குதோ அங்கீஸ் முடியாது அங்க ரத்தப்படி நரபலி செலுத்தி அந்த ஆவிகள் அந்த கட்டடம் வந்து அந்த சாமி அங்க இருக்கும் இந்த பக்கத்துல ஒரு ஐநூறு கிராஸ் வச்சிருக்கோம் து ஊக்காரர்கள் அப்படிகளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிற பைபிள் இருக்கிற பெற்றுக்கொண்ட நலவட்டத்தில் இருந்து அந்த உடைய தீயணைப்பினர்கள் அந்த மந்தி கட்சியினருடைய வடிவீட்டுக்குள் புகுந்து உடமைகளை கொள்ளையிட முடியாது அப்போ அங்க போய் அந்த ஏற்பாடு பண்ணிட்டு முகல சுதந்திரம் ரிஷி இருக்கிற இடத்துல இருக்கு அங்க இருந்தா அந்த வேலைகள்லாம் நடக்குது மாடிகள் ஏறி இந்த ஆவிகளை கட்டிட்டு அங்க சென்றோம் அங்க சென்றா அங்க ஒரு ஒரு ஆள் அனுக்கும் இல்ல ஒரே ஒரு மனிதன் அவனும் அந்த யோகத்துலதான் இருக்கிறான் தான் இருக்கிறான் பேச மாட்டான் அப்ப அவன்கிட்ட போய் பேசி இப்படி குறிஞ்சியை பாக்கணும் அப்படின்ன உடனே அவன் உடனே வெள்ள அடிச்சான் களைட்டாரு அவனும் கொஞ்சம் அண்டர் கிரவுண்ட் வழியா உள்ளவன் உள்ள உணஞ்ச உடனே அங்க பெரிய ஒரு கார்ல அவ்வளவும் சுத்தாக்களை வச்சு அங்க சிறுத்தை இடம் ஆபீஸ் எல்லாம் சிறுத்தை கட்டிட்டு அங்க போனவங்க ஒரு மைதானத்துல சின்ன காய்து தான் இருக்கான் பிரமாதமான ஆளா இருக்குல்ல ஆளுதான் இருக்கான் அவனுடைய காலை சுத்தி நிறைய பேரு தொட்ட தொட்டுக்க மாட்டிட்டு இருக்கிறேன் ஆமா அவன் பேசான் பேசி குடும்பத்தை அழைச்சிட்டோ குடும்பத்தை அழைச்சிட்டோம் எங்களை கூட்டிட்டு கும்பிட்டு அவங்க செருப்பு எடுத்து அவன் அவனுடைய செருப்பு எடுத்து அடிச்சுட்டு வந்து கும்பிட்டு இருந்தான் நாங்க முன்னோர் பேர் எங்களை நினைக்கிறோம் அப்போ நிற்க பார்த்தா உடனே கூட்டிட்டு வந்தவனுக்கு ஞாயிற்றுமாயிருக்கும் என்ன அவன் வந்து ரைட் சைட் ரைட் சைட கூட லெப்ட் சைட்ல பாக்கிறான் இப்படி அவன் பயிற்சி எடுத்து வச்சிருக்கான் அந்த ஒரு ஆள்ட்டுற மாதிரி தான் பேசுறான் அது நேரத்தில் அப்படி அவன் நோட் பண்றான் ஃப்ரெண்ட் அப்படி புரட்டி பாக்குறா நமக்கு தெரியுது நோட் பண்றான் அப்படின்னு அப்ப அதனால பெஸ்ட் உடனே கேட்டா நீங்க வியாபாரிகளா வியாபாரிகள்ங்க அப்படின்னு இங்க எப்படி வந்தீங்க எங்க பிரண்டு தனி வந்து இங்க எப்படிக்காக வந்தீங்க இங்க வந்து நீங்க மெடிடேஷன் இதெல்லாம் கட்டுக் கொடுக்கறதா கேள்விப்பட்டோம் அது எப்படி கட்டுக்கலாம் அப்படிங்கறது கேட்கறதுக்காரு தெரிஞ்சுக்கிடக்கா தான் ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அது இப்போது இல்ல அது சம்மர்ல நடக்கும் அப்போ வந்தா சொல்லிக் கொடுக்கலாம் தஞ்சை கிடங்கெல்லாம் உண்டு சரி அப்படியா அப்ப சரி அப்படி நாங்க அப்படின்னு டேட்டர் எல்லாம் கேட்டுக்கிட்டு இப்ப கிளம்புறோம் பழைய கொண்டு வரும்போது அங்க ஒரு காலி மரம் மைதானம் கிடைக்கு அதை குறிப்பிட்டு போச்சு அதான் கட்டிட்டு உடனே ஆளும் ரெண்டு பேர் பின்னால வெட்டிட்டு வந்தேன் கொஞ்ச தூரம் பண்ணு பின்னாலிட்டி பார்த்தோம் ஓடி வர்றாங்க அங்க கங்கை நதிக்கு அந்த பக்கம் எல்லாம் இருக்கிறோம் கங்கை நதிக்கு அந்த பக்கம் போனோம் அப்போ ஸ்டீமர் ரெடியா நின்று யாரும் அந்த பக்கம் போயிட்டோம் போயிட்டு அப்புறம் ரூபாய் போய் ஜபம் பண்ணணும் அப்ப கற்று சொன்னாரு இந்த ஆவியலை கட்டி இருக்கிறீங்க இதனுடைய பலன் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்ட்டு கற்று சொன்னாரு ஒரு குறிக்கப்பட்ட பெங்களூர்ல வேற ஆரம்பிச்சுதா அங்க ஆரம்பிக்கும் போதா அந்த கேப்டன் மணிராஜை பற்றி நம்ம ஏற்கனவே பேசு அவரு வந்து அங்க அந்த பக்கத்துல வேலை பார்த்திருக்க இருக்கும் போது அவருக்கு அந்த அங்க போய் அந்த ஆவியனுடைய இதை பற்றும் அப்படின்னு அந்த ரிஷிகூட்டத்துல போய் அவரு தாடி வளர்த்துட்டு காய்கசிட்டு அவரு கூட சார் சிபிங் கிறிஸ்துவர் அந்த அம்மா ரொம்ப முக்தி விடுவாங்க அவங்க இருக்கிறாங்க அவருங்க வந்தாச்சுன்னா கடவுளையும் நிறைய கடவுளை உண்டு பிடிச்சலாம் தத்துவம் பேச ஆரம்பிச்சுட்டு நிறைய பொருளை எல்லாம் வச்சிருக்காரு அப்ப இந்த ஆவியல் அன்றைக்கு கட்டினா இல்ல இதுக்கு அன்றைக்கு தெளிவானது அந்த அவருக்குன்னா நம்ம உருவாக்கி சந்திக்கும் போது அந்த மேட்டர்லாம் சொன்னார் அவர் எந்த டேட்லன்னு கேட்டாரு அதே டேட்லதான் நான் விடுதலை பற்ற அப்படின்னு சொன்னார் அப்புறம் செய்த ஊழியத்தினுடைய பலனை தெரிஞ்சிட்டோமா மேற்கொண்டோம் பலர் விடுதலை ஆவாங்க என்ன ஆராதிக்கிற என்னுடைய கிறிஸ்துவர் என்று சொல்லுகிற பலரும் இங்க கிடக்குறாங்க விடுதலை கிடைக்கும் அப்படி செய்யற வேலைக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்ப அன்றைக்கு அங்க வந்துட்டு அப்புறம் நாங்க ஆஹ் ரூமுக்கு வந்துட்டோம் வந்துட்டு பழைய அந்த கிளைமேட் டவுனுக்கு போக்குறோம் அஹ் போயிட்டு அங்குள்ள ஊழியங்களை கவனிச்சுட்டு அஹ் நைட் நைட் ஆன உடனே கஷ்டம் அப்படின்னு சொன்னா மறுநாள் வேற ப்ரோக்ராம் கொடுத்திருக்காரு நாங்க செய்யணும் போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் கிளம்பி ரோட்ல வந்தா மழை மாறி போயிடுச்சு பனி ஊட ஊத்துது ஆசை தண்ணி வடிது எல்லாம் மழையில போயிட்டு நடக்கிறோம் நடந்து போகும் லாரிக்காரன் வரும் பண்ணமாட்டாங்க கை கடவுள்கிட்ட பேசிருக்கிறாங்க ஆண்டவரே நாங்க அந்த குழுக்குள்ள கஷ்டமா இருக்குது குளிர நடக்குது அப்போ ஆண்டு வருல்லி இருக்கிறாரு நானும் உங்களோட தானே நானும் உங்களோட நடந்தானே வர்றேன் உங்களோட தானே வர்றேன் ஒரு ஆளுப்பாட்டுவான் போறோமா இருக்கான் என்ன பண்ண ஒரு நடந்த ஆள் பத்து கிலோமீட்டர் அப்படி நடந்து போகும்போது ரொம்ப முடியலை அது எடுத்து வைக்கிறதே எல்லாம் கெடுக்கடு நாடுது அப்பதான் சொன்ன இரண்டான் தவிர நாடு மாட்டீங்களேன் ஒளி போ அப்படின்னு சொன்ன போதான்னு சொன்னு காற்று அவங்க அந்த காட்சி என்ன தெரியுமா ரொம்ப சூடா இருந்தா அப்ப இப்படி நடந்து போயிட்டு இருக்கிறோம் ஆயிட்டேன் போறேன் போயிட்டு இருக்க ஒரு ஐம்பது அடி நாள் இருக்கும் நான் வந்து ரோட்டு ஓரத்துலயே நடக்கிறேன் ஓரத்துல நடக்கிறேன் புல்லு எல்லாம் வளர்ப்பு மாதிரி இருக்கு ஒதுங்கி நடந்துட்டு போன உட்கா ட்ரெயினேஜ் போயிட்டு இருந்துருக்கு அதத்தான் ரெண்டு பக்கம் புல்லு வளர்ந்து முடியுது ஓபன் ட்ரெயினேஜ் அதுல வந்து ஒதுங்கி அதுக்குள்ள கால வச்சுட்டேன் காலத்தை சர்ல உள்ள எடுத்துட்டு போனா போயிட்டே இருக்குது அப்புறம் எங்க யார்கிட்டயும் சொல்றது அப்ப உள்ள கத்தம் சத்தமும் இல்ல கத்தவும் இல்ல ஒன்னும் பயமும் பயமும் போகுது அப்ப உள்ள போயிட்ட உள்ள கால் ஊனிச்சு கிளக்குன்னு சத்தம் கேட்டு தண்ணி சகதி தண்ணி சாக்கிற தண்ணி பண்ணிக்கிட்டு இருக்குல்ல ஒரு அஞ்சு அடி இருக்கும் அப்ப எனக்கு இந்த மேல தொடுறதுக்கு மட்டும் லேசா இருக்குது தலை மட்டும் கொஞ்சம் மேல இருக்கு மட்டும் போயிட்டு அப்ப அந்த போன ஸ்பீட்ல குதிச்சு ஜம்ப் பண்ணி வெளியே வந்தேன் அப்படியே வந்து நான் போயிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாள போறவங்களுக்கு சம்பவம் யாருக்கும் தெரியாது அப்புறம் ஹோட்டலில் போன உடனே அந்த வெளிச்சதுல பூரா சக்தியா இருக்கு தெரிஞ்சு அப்போ கேட்டாங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னேன் அப்புறம் அங்கே பண்ணிட்டு அங்கேருந்து டேரா டவுன் போனோம் டேரா டவுன் ரூம்லேயே தங்கிட்டு அங்கே தங்கிட்டு தான் அப்புறம் நாங்க அதுக்குள்ள சீரடி வாரு அப்புறம் நாங்கள் மணசூர் போட்டிருந்தோம் அங்க போயே அங்க சில திடீரென நடப்பு சொல்லி இருந்த என்ன சொன்னாருன்னா அங்க அந்த இமயமல குகைகளுக்கு நிறைய ரிசிகள் இருக்காங்க அவர்களுக்கெல்லாம் நான் என்ன தரிசனத்துல காட்டியிருக்கிறேன் அவங்க என்ன அவங்களுக்கு ஒரு தைவீக ஐக்கியம் ஐக்கிய காட்டியிருக்கிறேன் நேம் போர்டு ஒன்று மேல ஒரு இடத்துல நான் காட்டுற இடத்துல வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த இடத்துல அந்த போர்டெல்லாம் வச்சிட்டு அப்படியே நான் கிளை வந்து அந்த ஊழியர்களை படிச்சுட்டு ஊர் வந்து சேர்ந்தான் சேர்ந்தான் இப்ப ராஜஸ்தான் உடையத்தின் சார் சொல்லி சொல்றேன் அங்க பிலிப் பாஸ் சொல்ல தம்பி அங்க செல்ல துறையில வேலை பாக்குறாரு அவனை பாக்கணும் பாத்து அவன் அவன் மூலம் அங்க பண்ண சந்திக்க போடுவாங்க சொல்லி இருந்தாரு அதே மாதிரி சொன்னோம் கடப்பா கல்லுலதான் நில கரு இந்த இது கீழே தாளங்கள் எல்லாமே அதுதான் சோறு சோறு எல்லாமே இருக்க முடியாது நைட்லயும் இருக்க முடியாது அப்படி ஒரு இடம் அப்ப அங்க போயிட்டு அந்த கம்பெனிக்கு அவருக்கு போன் பண்ணோம் அவரு எங்களை பார்த்து வந்தாரு அவரு பயங்கர இந்து பொருத்தாருத்தான் ரொம்ப கடுமையான பொருத்த அவன் அவர் வந்து நம்மளுக்கு ஏதோ மாத்திரை நம்ம அனுப்பி இருக்கிறாங்க அதுக்கு இடம் கொடுத்துருக்குள்ள பேச்சே கொடுக்க மாட்டாரு சாப்பாடு கொண்டு வருவாரு சாப்பிடும் நான் போயிட்டு வரேன் நாளைக்கு வருவாங்க பேசுற இடம் கொடுக்குறேன் அப்ப ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு வந்து உட்காந்துட்டே இருக்கிற அப்புறம் ஜோ பண்ணோம் அந்த ஒரு ராஜஸ்தானுக்கு அனுப்பினேரு அங்க வர்ற நபரும் எங்ககிட்ட பேச்சு கொடுக்க மாட்டேங்கிற என்ன செய்யறது மேற்கொண்டு அப்படிங்கறத கேட்டோம் நைட்ல ஜோம் பண்ணோம் அப்ப கத்தர் சொன்னா இல்ல அவரு அப்புறம் மறுநாள் வந்த போது அவர்கிட்ட கொஞ்சம் பேச்சு கொடுத்தோம் கும்பிடுறேன் எல்லா நம்பையும் சேரும் போது எதுக்குதான் கும்பிடும் அப்படின்னு ஒரு தடவை எனக்கு டைபாய்டு காய்ச்சல் வந்துட்டு அப்போ நான் வந்து தனியா எனக்கு அங்க யாருமே தெரியாது இன்னொரு ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்போது எனக்கு அப்ப இப்படி ஒரு கடவுள் இருக்கும்போது வரும்போது ஒரு லாரிகார சைக்கிள் வந்துட்டு இருக்கும்போது வந்து போதிட்டான் சைக்கிள் ஆராயத்துல பறந்து போகுது சம்பர் நதி இறக்கம் இறக்கிறதுல மேட்ல இருந்து அந்த அந்த லெவல்ல சைக்கிள் போச்சுதான் போகலாம் அது அந்த இறங்கிட்டு சத்தம் போடுறேன் மருகையா அப்படி எல்லாம் சித்தம் போடல அப்போ அப்படி அப்படி போறாங்க ஸ்பீட்ல போய் எவ்வளோ நொறுங்கில போகணும் இப்படியே போறாரு அப்ப இப்படி எல்லாம் கடவுள் எனக்கு அந்த இருக்கு அப்படி இப்பட பேச பேசல பேசல மாதிரி அண்டைக்கு திரும்ப பண்ணணும் அப்ப கடவுள் சொன்னாரு கடவுள் என்றால் யார் அந்த பாவத்துல இருந்து விடுதலை பிற முயற்சி அவனால முடியல அதுக்கு அடிமைப்பட்டு போயிட்டான் இப்ப காசு குணங்கள் எல்லாம் அங்கதான் போகுது வீட்டுக்கு அம்மா போக ஹெல்பிங் இல்ல இவனே தண்ணிலே உணர்கிறான் நான் வந்து இவ்வளவு சச்சுரூபமா அது கடவுள் என்னோட கூட இடைப்பட்டுப்படுகிறதா வாழ்க்கையில அளவுக்கு இருக்க முடியுங்கிற எண்ணா இருக்கு மனசுல அப்ப இது அவனுக்கு சொல்லணும் கடவுள் என்றால் யார் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மறுநாள் வந்தாரு அந்த சாப்பாடு டிட்டி வச்சிட்டு வரவாசல் அப்படின்னாரு ஆனா உங்களுக்காக நாங்க பிரேயர் பண்ணணும் உங்களுடைய நிறைமை கடவுள் சொல்லி இருக்கிற அவன் இந்த மாதிரி இப்படி ஒரு பிடிப்புல இருக்கான் விடுதலை வர முடியாம தவிக்கிறான் அவன் அந்த கும்பிடுகிற அந்த சாமியை நோக்கி கூப்பிடுறான் அவனுக்கு ஒரு அவன் இப்ப தவித்துறான் சொல்லுங்க அப்ப அது சொன்னோம் இப்படி இப்படி அவனுடைய நிலைமை இப்படி இருக்குது கடவுளா இருந்தா இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்குமா அவர் சுத்தமானவராலாம் இருக்கணும் உண்மையுத்தமாக்குவாரு அப்படின்னு அவரு சொன்ன உடனே சந்த அதனால இதுல இருந்து எனக்கு விடுதலை பெற முடியல உண்மைதான் இப்ப என்ன செய்யணும் நிறையா சொல்லி அப்பவே ஒரு பாவரிக அவரு கூட இன்னும் ரெண்டு மூணு பேரு உண்டு அவங்க பேரு எல்லாம் கொஞ்சம் சரி சரி இவங்க எல்லாமே இவருடைய வார்த்தையை கேக்குறவங்க வந்து பாருங்க அப்படின்னுட்டு அவரு காட்டுல பிச்சோம் பண்ணு இல்ல பாருக்கு எல்லாரும் பசங்கிட்டாங்க இப்ப ஞான ஸ்னானம் எடுத்துட்டாங்க யாரு பேரும் சம்பள ஞான ஸ்நாணம் கொடுத்தாச்சு கொடுத்த பிறகு கடவுள் சொன்னாரு சபை உருவாகும் சபை உருவாக்கி சுத்தம் நிறைவேற்றும் அப்படின்னு இப்ப சபை இருக்குது சபை பேராடுல சபை இருக்குது இப்படி எல்லாம் அந்த ஊதியத்தின் மூலமாக கடவுள் அந்த இப்படி ராஜஸ்தான்ல ஒளி ஆரம்பிச்சது எப்படி பேராட்ல ஒழி ஆரம்பிச்சது எப்படி இன்னும் வட இந்தியாவில பல இடங்களில் பிரகாரப்பட்டது அதற்கு மூல காரணம் அந்த பகுதிகளோட ஆவிகளை கட்டின பிறகு அங்கே வெளிச்சம் உண்டாயிட்டு அதான் இப்ப ஊழியர்கள் வளரும் வளர்ந்து துறக்கும் இது சுருக்கமான இடைவெளிக்கு இப்ப வந்துருக்குறோம் பேச வேண்டி இருக்குது சித்தப்பா திருச்சி ஒளிரா சொல்றேன் கடவுள்னாரு திருச்சி பக்கத்துல மேட்டு முஸ்லி மேட்டுப்பாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அங்க நம்ம கோயம்புத்தூர்ல இருந்த நூதன் பாபு அவரு அங்க வேலை பார்த்தாரு பரோடா பேங்க்ல அங்க சென்ற அங்க சென்று அவருக்குன்னு அவருக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கும் போது கட்ட ஏற்ற விட்டு திருச்சியில என்னுடைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னாரு திருச்சியில பண்றாங்க ஆரம்பிக்க இப்படி இருக்கும்போது பவுல் ஒரு வாலிபன் படிச்ச காலத்துல பள்ளப்பட்டி சபைக்கு ஒரு போயிடுற ஒரு ட்ரப்பு அந்த பக்கம் சபையோட விசிட் பண்ண போறது அப்ப கொஞ்சம் வாங்கி விடுவாரு அப்ப நம்ம அங்க நம்ம ஊடி முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்பார் இருந்து சத்தியங்கள கேட்டுக்கி அப்படி சரி வளர்ந்து ஒரு சபையில ஒரு நல்லா முடிஞ்சது அவட்டுதான் செய்வாங்க எந்த வேலையோ படிப்போ ஏதோ இருந்தாலும் எந்த சப்ஜெக்ட் கிடைக்குன்னு கேப்பாங்க எந்த வேலைக்கு போறன்னு கேட்பாங்க இப்படிதான் நம்ம மக்களை வளர்த்து வச்சிருந்தோம் அப்போ வள்ளியூர் வந்தார் ரெண்டு இடத்துல இருந்து வேலை வந்துருக்கு ரெண்டு வேலையும் நல்ல வேலையா இருக்கு ஜவ் பண்ண ஆண்டோர் அவன் வந்து வேறு வேலைக்கு போட்டான் போதனால அங்க நிறைய பேர் சந்திக்கிறதுக்கும் அங்க சபை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு கடவுள் சொன்னாரு அப்புறம் சரின்னு சொல்லி அப்புறம் அவர் அந்த வேலையா ரயில்வேலை போனாரு பொன்மலைப்பட்டிங்க இடத்துல அந்த கிடைக்கும் போது அப்புறம் நாம அங்க அடிக்கடி போகிறது வர அப்புறம் அவர் ஊடியத்துக்கு வேலை சொன்னார ஊடிய விஷயம் இருக்கு பண்ணி அவரு அதுக்குள்ள அதுக்குள்ள பலரை சந்திச்சுட்டாரு சந்திச்சு அங்க ஒரு வீடு வாடகை எடுத்து அங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சபை ஸ்டார்ட் பண்ணி அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சோம் அப்புறம் வாடக வீடுகள் இருக்குனாலும் நிறைய நெருக்கடிகள் அவருக்கு ஏற்பட்டுது பக்கத்தில் உள்ளவங்க எல்லாம் தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சாரு ஜெயம் பண்ணணும் கடவுளுக்கு நல்ல வாங்கி பூமி வாங்கி கொடுத்தாரு அதுல ஒரு பெரிய ஆலயம் கட்டி இப்போ கடவுளாம நிறைய மக்கள் ரஷிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்கேருந்து பல நேரம் பிராந்திகளும் பல நேரம் உருவாக்கப்பட்டிருக்குது பல ஊழியர்களும் ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்காங்க நாங்கள் அவசியம் பண்ணுவோம் மாசப்போ அப்படியெல்லாம் விசிட் பண்ணி சபையப்பட்டேன் மக்கள் ஊழியா நல்லபடியாக நடக்குது பல இடங்களில் ஊழியர்கள் மத்தப்பட்டு ஊழல் செய்கிறாங்க திருச்சி ஓடி அப்படியா அடுத்தபடிய குமாரபாளையத்தை பத்தி சொல்றன் குமாரபாளைய சபை இப்படி ஒருவானது அப்படிங்கிறாரு சொல்றேன் குமாரபாளையத்துல இப்ப பாஸ்டா கோயமுத்தூர் கரூர்ல படிச்சா இருக்கும் தங்கி இருக்கிற ரூம்பலங்கிற ரூம்பல அந்த ஊழியா நடந்துட்டு இருக்க எல்லா வாலிபர்களே முக்கியமா நீங்க காலேஜ்லதான் ஊழியம் கள்ளிபம் இப்ப இவரும் ஆரோணி போவாருந்து சத்தியத்தை ஏற்றுக் கொடுவாரு அது மாதிரி இருந்தாரு ஆமா இவருடைய பொது பேரு முதலாய் பழைய பேருக்கு படை கோபகிருஷ்ணன் அவரு சொந்த ஊர் வந்து ராஜபாளைய பக்கம் புனல்வேலிங்கிற முகவூர் முக ஊர் அந்த ஊர் சொந்த ஊரு அப்போ படுக்க முடிச்சுட்டு அப்புறம் அவரு ஊருக்கு அங்க இருக்கும்போதும் நல்ல நல்ல உத்தவமாக கடவுளுக்காக வாழ்ந்த ஒரு சோதனும் போதே அந்த ஊழியத்துக்குரிய பயிற்சியில அங்க கோயம்புத்தூர்ல ஒரு கொஞ்சம் ஊழியர்கள் கிடையாது ஆட்கள் தான் லீடு பண்ணி நடத்தி அதனால ஊழியர் செய்யக்கூடிய ஒரு தகுதியும் ஆயிற்றுப்படுத்த முடிக்கிறதுல சரி சரி அப்புறம் ஊருக்கு வந்தாரு வந்து வேலைக்காக ட்ரை பண்ணும்போது குமார் ஓள கல்லூரியில அவருக்கு வேலை அடைச்சது அங்க வேலைக்கு வந்தபோது அப்படி போகும்போது அப்புறம் இவருக்கு ஊழியத்துக்கு அழைக்கிறது அதுக்குள்ள சொந்த ஊர்லயும் அந்த வேலை பார்க்க இருக்க மாறுபாளையத்துல பலரும் சந்திச்சிட்டாரு சந்திச்சிட்டாரு அப்படி இருக்கனால அங்க இவங்க ரொம்ப தூரம் வரம்பறோம் கஷ்டம் வந்து சந்த போட்டாங்க அப்போ அங்கே ஒரு ஊழியம் ஆரம்பிக்கலாம் இவரும் ஊழியத்துக்கு அதிகாரப்படுத்தி அங்க குமாரபாளையத்தில் ஒரு ஒரு ரூபாய் வாடகை எடுத்து சிறு சில இடங்கள்லாம் வாடகை நேரத்தில் ஆராய்ந்து நடந்துட்டு இருக்கு இப்படி ஆராய்ச்சி கொண்டிருக்கும் போது ஆலயம் கட்டணும் ஆலயம் கட்டணா மக்கள் காணிக்க கொடுக்கற அளவுக்குள்ள எல்லாமே இந்த பீவி பாக்குறாங்க முடியாது அதனாலும் மாலையும் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் நாங்க அப்ப அப்ப வந்து அங்க இப்படி ஒரு இடம் பார்த்துருக்குறீங்க ஒரு பத்து சண்டை பூமி இருக்குது அந்த இடத்த வாங்கலாமா நீங்க வந்து பாருங்க பார்த்து ஜோ வாங்குவோம் அவங்க கேட்ட சொல்லி சொல்லுங்க யார் பண்ணுவாங்க சொன்னாரு சரி அப்படின்னு சொல்லி ஜெபம் ஜெபம் ஜெபம் வாங்கிட்டு கேட்டோம் பயிற்சி கிடைக்கையா அது ரொம்ப பெரிய பெரிய ஏரியா அதை நம்ம வாங்கிட முடியாது அப்படின்னு சொன்னாரு அப்படி இல்லை நீங்க அதை ஜாரீங்க ஜாரிட்டு அறிவிப்பு கொடுத்த பிளாட் போட்டு மக்களுக்கெல்லாம் வித்தரலாம் வித்துட்டு அது கூட ஆலயம் கட்டிக்கலாம் அப்படி கடவுளுடைய ஆலயத்துக்கு ஃப்ரீயாக அப்படி செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க போய் அதே மாதிரி அந்த இடத்த வாங்கி பிளாட் போட்டு அப்படி அறிவிப்பு கொடுத்தாரு நிறைய பேர் வாங்கிட்டாங்க வாங்கி நம்ம ஃப்ரீயாகவே அத ஒரு அப்புறம் அவருக்கு கோயம்புத்தூர்ல படிச்சுட்டு இருக்கும் போதே படிச்சிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம கடவுள் ஒளிப்படுத்தபடி ஒரு பெண்ணுக்கு வரைய ஒரு திருமணம் அவரும் அங்க படிச்சவர்தான் அவருடைய தங்க வந்து அங்க அவங்க அவர் கூட இருந்தாங்க அதனால அது பிள்ளையா இருந்தோம் அவங்க பண்ணிடுச்சு அவங்க இப்போ அடுத்து ஈரோட்லயும் கடவுடைய ஓலியா ஒண்ணு ஆரம்பிச்சது அந்த ஈரோட்டில் வேலை பாக்குற ஊழியக்கார் பாஸ்டர் வந்து அவருடைய பெயர் வந்து யோனா அங்கப்பன் அவருடைய பேர் பழைய பேர் அங்கப்பன் அப்ப அவரு அங்க கோயம்புத்தூர்ல அவரும் கோயம்புத்தூர்லாம் படித்தார் படிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு அவருக்கு நல்ல ஒரு ஆதரவா இருந்தாங்க ஒரு நாள் நைட்டு ரொம்ப ஓவராயிட்டு ஓவரான உடனே எங்கயும் கொண்டு போக முடியாது இவங்க நம்ம ப்ளூஸ் எல்லாரும் தூங்காம அவரோட கூட இருந்து நெஞ்சு எல்லாம் தடவை விட வைக்க தண்ணி போட்டு கொடுக்க சரி ஒரு கொஞ்சம் அப்ப இவங்க குரூப்பா இந்துக்காரங்க பையங்கெல்லாம் சந்திக்க போட்டு இப்படி இருக்காங்க கோயிலுக்கு போறானு கவனிங் தெரிஞ்சவன அங்க இருக்க வார்டன் இப்படி சரி அவன் உடனே போலீஸ் அவங்க என்ன கம்ப்ளைன்டிச்சு காப்பாற்றுல கழிச்சு விட்டுறோம் பண்ணிட்டான் போலீஸ் காலையில் கொடுப்ப வந்து இங்க அங்க பண்ணுறாரு அவனை எல்லாரும் ராத்திரி கொடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க சொல்லி ஒரு படம் கூட தான் போயிருக்காரு அப்போ இவங்க எல்லாம் எல்லாரும் பேரண்ட்ஸ் சொன்னாருன்னு எல்லாம் வந்து ராத்திரி போட்டா எடுத்தாங்க அப்ப இங்கிட்ட கேட்டிருக்காங்க கொஞ்சம் அம்மா அப்பா ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் எனக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க நேற்று எனக்கு ரொம்ப ஓவராயிட்டு அதனால அவங்கதான் உடைய தூங்காம இருந்து எனக்கு பரிகாரம் செய்து என்ன காப்பாத்தினாங்க இப்ப காலையில நடவடிக்கை சோகமா இருக்கிறேன் சொல்லி இருக்கு குடிச்சந்தவங்க எல்லாம் கூப்பிட்டாச்சு பேரடி கொடுத்திருக்காங்க எல்லாரையும் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆமா சொன்ன உடனே இவன் சொல்றாங்க போய் சொல்றாங்க புது பிரச்சனை அப்படின்ட்டு வடிய போட்டுமையெல்லாம் கேட்டது சூழல் வந்த அதனால நீங்க வெளியே ரூம் பண்ண உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரேன் வெளியே ரூம் படித்தாங்க முடியாத மாதிரி அப்புறம் படிச்சு முடிச்சு அவர் ஒரு அவருக்கும் அதே அந்த குமாரபாடை காலேஜ்ல பொதுவே எங்க ஊர் கிடையாதுல அவருக்கும் வேலை கிடைச்சது கிடைச்சது அப்புறம் நம்ம நம்ம ஊர்ல இருந்தே ஒரு வள்ளி ஒரு பெண்ணு மேரேஜ் பண்ணி வைத்தோம் அது பய இப்படி போது அம்மா அண்ணன் குடும்பம் இவங்க எல்லாம் அரிசி போட்டாங்க இவருடைய பகுதியில இப்படி மாதிரியை பார்த்து அவங்களாம் அழைச்சிக்கப்பட்டாங்க கொஞ்சம் பேர் சாந்திட்டாங்க சேந்த பிறகு அப்புறம் இவரை ஓடிக்காரங்க நியமிச்சு ஈரோட்டில் போட்டு கடையோட ஈரோட சுத்தமான பல மக்கள் வந்து ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க இதுதான் ஈரோடு நெய்வேலியில ஓடி ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு நெய்வேலியில ஒழி ஆரம்பிக்கப்பட்ட வரலாறு வந்து அவருடைய அதாவது நம்ம வெளியூர் சபையில ரசிக்கப்பட்ட ஒருவாறு சூசேஜர் சூசேடர் அவரு உங்களை பார்க்கணும் அப்படின்னு வாங்கிக்கிறாரு ரொம்ப விருப்பமா இருக்காரு அம்மாஞ்ச உள்ளவரு சபையில ஒரு முக்கியமான ஆளு பக்தி உள்ள ஆளு அவரை வாய்ப்பு அடைத்த அவரை பார்க்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாரு அப்போ நம்ம ஒரு ஜோ போது அவங்க சத்தியத்தை ஏற்றிக்கிட்டாரு அவர் மாதிரி ஒரு குடும்பமும் மதவி பிள்ளைகள் எல்லாருமே ஏற்றிட்டு அப்புறம் அவங்களுக்கு விவசாயம் பண்ணி சத்தியம் பாவது பரிசுத்தாயிருச்சு இப்படி இருந்துகிட்டு இருக்கிற காலத்துல அவருக்கு ஊழியத்துக்கு அழைக்கல அப்ப நாங்கம்மா சொல்லிட்டு நடத்தவங்க போலியக்காரி ஊழியத்தரங்கத்துல நிறைய பேரு பொறுமைகள்லாம் இப்படி வழியான வர்றாங்க அப்படியே அந்த ஓலியா நடக்குது நடக்குது அது பக்கத்துல இருந்துங்கிற ஒரு ஏரியா இருக்கு இப்ப அங்க பலன் சந்திக்கப்பட்டு அந்த ஆலயம் கட்டப்பட்டு நடக்குது ஊழியங்கள் இருக்கிறாங்க மூத்தமால வந்து அவளுடைய சொந்த மத்திரம் அவளுடைய சொந்த மகிழதான் அவரு கேட்டுக்கொண்டு அவங்க பாம்பேல குடும்பம் வேற பார்த்துட்டாங்க இருக்கறங்க சரி நீ வெளிய சரி சுத்தம் ரொம்ப சந்தோஷம் மறுபடிய <laughs> சொல்லும்பு <laughs> <laughs> அங்க மலேசியாவிலிருந்து ஒரு வந்திருக்கிறான் அவன் மூலமாக மலேசியாவுக்கு ஊழியர்கான தொடர்பு ஏற்படும் சரி சரி அவருடைய சரை சேட்டின் சொல்லணும் கற்று வெளிப்படுத்தி நாங்க எழுதி எடுத்துட்டு அவருடைய குடர் குடையான குழந்தைங்க எல்லாம் முடிச்சுட்டு அங்க நாங்க குடரோட்டு போனோம் சொல்லிட்டு போனோம் அங்க அவரு மகசேகரம் வந்து இருக்கிறார் வந்து சபை சபையோடு சேர்ந்துட்டா ரொம்ப ஆசீர்மா இருக்கு அப்படிப்பட்ட ஆள் இப்படி போயிட்டு அறிஞ்சிட்டு ரொம்ப சபைக்குழு பேர் குடிகாரர்கள் சபையை மோசமான ஆட்களெல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க சபையின் பேசிட்டு அந்த அருள்மணி அந்த சகோதரி அந்த சாரையங்காட்சி போடுறாங்களா ஜம்ன கிடைக்கு மாட்டாங்க சத்தியத்தான் பேசிட்டு பேசிட்டு நாங்கோட போயிட்டோம் ஆயிடுச்சு ஒருவர் வந்து ஒரு மலேசியாவுக்கு போ சத்தியூரான சொல்லியிருக்காரு வாசந்தப்பட்ட ஆசு காலத்துல நடந்தா பைபிள் கொஞ்சம் அப்ப அவருடைய சொல்லி பேசி இருந்தாரு அப்படி பேசி அப்புறம் கடைசியில அவர் புறப்பட்டு நாங்க முடிச்சிட்டு புறப்பட்டு ஊரு போட்டோம் காலத்துல இவரும் உணர்வு பொறுப்பட்டு மலேசியா போனோம் அந்த மாணிக்கத்துக்கு நீங்க தொடர்பு கொள்ளணும் ஏற்பாடு செய்யணும் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு நாங்க சென்னை வந்து மலேசியா போய் மலேசியா போகும் போக போகிற வரைக்கும் தொடர்ந்து சரியோம் அப்புறம் கடைசி நேரத்துலயா எனக்கு கோலாலம்பூர்ல வந்து கிருஷ்ண இருக்குறாங்க அதுக்கப்புறம் அங்கே வர முடியாது அப்ப அதெல்லாம் இல்லையா நாங்க டிக்கெட்லாம் எடுத்தாச்சு மறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியெல்லாம் இவரு கிட்ட அது அங்கே கொடலோடுலே சந்தேகப்பட்ட ஒரு சுவாசி லாரன்ஸ் ஒரு பிரதர் சுவாமி அபிஷன் கேட்டார் அவருடைய கோலாக இருக்கிறார் அவர் கோலாக இருக்கிறார் அவருக்கு நாங்க நான் ஏர்போர்ட்ல இறங்கி போனா அப்படி இறங்கி வந்தோம் சரசி ராத்திரி எடுத்துனால அப்புறம் ஓட்டு கைப்பிடிச்சிட்டாரு அதையாவது போகான் இதுக்குள்ள ஒரு ஆளு நாங்க அந்த மாணிக்கையா கடிதம் இல்லையா அந்த கடிதம் வச்சுட்டு அவருடைய கூப்பிட்டு அவர் வர முடியல ியூட்ரோசிகளும் சொல்ல அவர் அவரு கார் எடுத்துட்டு வந்து வந்தது கட்ட வேற யாரும் ஏமாத்தி கொடுத்து பின் அவர் டி பாத்து இருந்து தோத்திரையா தோத்தரை பிள்ளைட்டு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நாள் ஓச்சது அவங்க அம்மாவும் இல்லை மகள இல்லை அவங்க மகத்த போட்டங்க போட்டாங்க சரி அப்படின்ட்டு எங்களுக்கு சமையல் அம்பி தருவாரு அவங்க அவங்க ஒரு டைம் வேற நம்ம ஒரு டைம் வேற நம்ம இந்தியா நேரம் அவர் அவர் அங்க குத்தமிஷன்ல ஒரு மெடிக்கல் அதுல ஒரு கமௌண்டர் மக்கள் வாங்கிட்டு போகிட்டு வரலாம் மாத்திர கொடுக்கணும் அப்படின்னு ஒரு படிக சொல்லாங்க அதாவது நிறைய பேர் படத்துல மூட்டு போயிருக்கு நிர்வாகத்து சபைக்கு கெண்டதில்ல அதுல ஆயிடுச்சு போது லிங்க சங்கரமார் மன்னா அவ டாக்டர் நான் டாக்டர் எங்கட்டமா வந்து என்ன பன்றானே அவங்க ஜெனிட்ட அங்க போய் Marsden மருந்து લઈ சோமா வாரா ஆண்டவரே இது யாரு யாரு சொன்னாங்க சரிது வியாதி வந்தா வந்து போறேன்னு சொன்னாங்க அந்ததுல ஒரு மாத்திரை குடி இல்ல அரை மாத்திரை குடிமேடா சொல்றாரு நீ டாக்டர் இல்லை டாக்டர் உரியதுல உண்டாயிரான் வந்து ஒரு நிமிஷம் சொல்றாரா இது போடவே இல்ல சோமாக்கன வந்து வராருனே அந்த Marsden கிடைக்கலை அதான் ஊர்ல ஒருத்தன் சோமா எடுக்கலாம் எல்லாம் கேக் வாங்கிட்டாங்க வருவாங்க ஐயா நீங்கள் ரொம்ப கைலாசியாக இருந்தாங்க அப்படிதான் அப்படி ஒரு பேர் இருக்குதுயா அந்த மக்களாக வர்றாங்க நிர்வாகத்தில் சாப்பிடத்துலேயும் வீட்டுக்கு மதிப்பு மாதிரி அதை வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் நீங்கள் வர ஜோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சரி சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டு எடுத்துட்டு அங்க வேலைனால வீடு கொடுத்துருக்காங்க ஒரு கேம்பஸ் இருக்காரு சத்தியத்தை வந்துட்டு போன கதை எல்லாம் இருக்கிற வர போறாங்க சரி வந்தா என்ன சந்திக்கணும் நானும் அப்படின்னு பேசிட்டாரு கரையிலாம இருக்கல் ஸ்டூலுக்கு வருவாங்க போன உடனே வந்தாரு ஐயா அவங்க ட்யூட்டி முடிச்சு சொல்வாங்க நம்ம வீட்டுல எங்க வீட்டுல பேசிட்டு வாங்க அப்படின்னு அவரு சரி ஐயா இருக்க வந்து கூப்பிட்டு போறேன் அங்க போனோம் போய் அங்க எல்லாம் முஸ்லீம் அந்த நாள் பயன் போயிட்டு அதே தரிசனம் அப்போ انا ஒரு ஆவிக்குரிய நட்சன் அந்த வாஞ்சுள்ள ஆள் அவரோட புத்தர் பயிற்சிங்கவ தேச்சியிருக்காரு ஒரு பின்னாடி சொன்னா எனக்கு டீ வந்துச்சு டீ புடிச்சோ அவர் முதல்ல கேட்ட கேள்வி இயேசு கிறிஸ்து மூலல வராரா அந்த இயேசு மூலல வராரா இவ வந்து நா அந்த இயேசு மூலல வரா இதுஸ் இன்னொரு இல்லாரு அந்த புத்தங்கள இயேசு சொந்த பிரதான அந்த சௌரன இருக்காமையில பர்சமண்டரான டீ எல்லாம் கேட்கறாரு கண்ணுலி ரொம்ப வந்து இயேசு மூலானே வந்து சரி ஆறு ஆள் சொல்லிட்டாங்க அப்போ வெளி <deansigean isti> <honey> பேசும்பு அவங்க எண்ணங்கள் தப்பா இருக்கலாம் இருக்கலாம் இருக்கலாம் அதாவது வந்து கல்வாரி சிலையில மறிக்கணுங்கிறது இதனுடைய விருப்பம் இது இந்த சீசர்களும் தெரியாது ஏன் மறிக்கணும் அதனால என்ன கிடைக்கும் போதுன்னு ஒன்னும் அவனுக்கு தெரியாது அவங்க மேஷியா வந்து ராஜ்யத்தை கொடுப்பாருன்னு எல்லா இசுகளும் நினைச்சிருந்த வர நீங்களும் நினைச்சிருந்தான் அப்ப அப்படி இசு பாடுபருணத்தை சொன்ன உடனே கஷ்டப்படுச்சு அதெல்லாம் என்ன இருந்தது அந்த ஒரு ஆசை இருந்தது இப்படி அந்த மாதிரி ஒரு எண்ண வரும்போது அப்படிப்பட்ட சில மேற்ற பெருமையான எண்ணங்கள்லாம் பிறகு வந்துடும் அப்படி வந்துட்டு அப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்பா சாத்தான் வந்து கர்த்தரோடு இருந்தாலும் சில கர்த்தன பிரியமில்லாத சிந்தனைகளை உணர்களை கொடுத்துட முடியும் அதுல வந்து கவர் கிராஸ் பண்றாங்க அப்ப அதை கண்டினியூ பண்ணப்பட்ட சாஸ்தல்லுடைய எண்ணம் அது தெய்வ தான் மாறான எல்லாமே சாசனுடைய இளைஞர்கள் மாறாக ஒரு சம்பவம் நடக்குதுன்னு சொன்னா அது ஆவியான ஒரு சம்பந்தம் கிடையாது இவர் ஒரே நாள்ல சேரில் அப்படியே ஒருத்தருக்கு திங்கி இருந்துகிட்டே இருக்கிறனால அப்படி நடக்குது இது வந்து சமையல் சொல்ற ஒரு ஆளுகுண்டு ஒரு கட்டுப்பாடு உண்டு அதெல்லாம் இல்லாத போல அப்பதான் தனி அப்படி இல்ல ஆரம்பிச்சு நேரம் இருப்பாங்க ஆபத்து நடக்கும் அதனால கத்து மார்க்க தூசி கரைச்சு அதனால நினைச்சுட்டு இப்படி காரங்களை பார்க்கும் போது இருக்கிறதே போரா ஒரு வித்திரி பார்த்துட்டு இருக்காங்க பேசு நினைச்சுட்டு போது அவருமாடி வந்தார் அப்படியே டூட்டி முடிஞ்சு கடை அடைச்சிடுறாரு அடைச்சிட்டு வந்தாரு வந்து ஐயாட்டம் ஆகிட்டு கார்டு நமக்குமூகங்களுக்கு அப்ப நம்ம சமூகங்களுக்கு நடத்தலாம் சரி அப்படி செய்ய அந்த கோழ்கூட்டி சொல்லி நம்ம வீட்டுல கூட்டம் இந்தியா வந்து நடத்தி மாதிரி சத்திய கேட்டு சில காரியங்கள் தெளிவாக அப்புறம் சண்ட போறோம் சாலை அப்பா அம்மா இருக்காங்க அப்பா லாரன்ஸ் சொன்னாலே எங்களை வீட்டுக்கு வரணும் அப்படின்னு அவங்க மாணிக்கத்தை தொடர்பு வச்சு அவங்களை கூட்டிட்டு வாங்க நான் அங்க வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே அண்ணன் வந்து இருந்தாரு அங்கே அப்பா அம்மா ஓகே நாங்கள் எங்களை கூட்டிட்டு போகிறாரு மாணிக்கையா கூட ஒரு ஆள் கூட்டிட்டு இருந்தாரு போது எங்களை விட்டுட்டு ராத்திரிக்கு திரும்ப வரணும் அப்போ அங்கே ஒரு ஆளையும் கூட்டிட்டு வர பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டு கூட்டிட்டு நான் ஒரு ரோட்டு மீன் ஹோட்டலில் போயிட்டு இருக்கும்போது ஒரு புயல் காட்டுறாச்சு இவ்வளவு எப்படி இருந்து தெரியாது பொயினுடைய அரசு கட்டுது இங்கேயோ இந்த கார் ஒரு மூண்டாட்டி தப்பு தூக்கிட்டு வச்சுட்டு ஒரு பேர் விதி கத்தோட வேலையை தடைசிதான் நம்ம போனோம் கத்தோடி வேலையா போறோம் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க திட்டம் தடையில மீக்கிறது நம்ம முன்னாறு கிடக்க மாறிடும் அவங்க வந்து ஒரு போறோம் ஒரு கிலோமீட்டருக்கு அங்கே அப்படி கிவிக்கும் போது என்ன பண்ண மழை பெய்து மழையும் பெய்து மழை பெய்யுது தண்ணி பிடிக்கல இருந்தா சரி அது நீ கேட்டோம் நம்ம போய் எங்க டிஃபன் பண்ணிட்டு வரலாம் சிக்கன் கிளியர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு பின்னால தலைவடி ஊர் வந்து அங்கே ஒரு ஊருக்கு ஒரு ஊரு அந்த ஊர் வந்து ஹோட்டலில் கூப்பிட்டு வர்றாரு அவருக்கு எங்களை சிங்க அதாவது சைனா காரன் சாப்பாடு மீன் டூ சாப்பாடு சிறு சாப்பாடு சாமியை மாதிரி அதை சாப்பாடா கொடுத்துட்டு அங்கே கூப்பிட்டு போனாரு கூப்பிட்டு போய் ஆர்டர் பண்ணா சீதத்தை சாப்பாடு சாப்பிட ஐயா சனிக்கிழமை பாதி அப்புறம் போலாம் லைன் லைன் ஆக ஊரவு தாண்டி இருந்தா ஒரு ரெண்டு மூணு மைலுக்கு வந்த காலம் என்ன ஆச்சு போக முடியல அது மாதிரி அங்கே அதே மாதிரி அப்புறம் என்ன பண்ணோம்னா ஆச்சாரி கொஞ்சம் ரைட்ல போய் ஆனா தண்ணி காடு உள்ள சதுரிகளுக்கு தெரியாது இல்லையா அப்படி பாய் ரெண்டு இறங்க ஆரம்பிச்சு ஆமா அது முன்னாடி அதுக்கு இறங்க ஆரம்பிச்சுன்னா சொல்ல முடியாது மழ வேற பெங்கள முடியல என்ன பண்ண அப்படின்னு சொத்திரி தொடங்கி போதும் வந்து கஷ்டப்பட்டு நடக்கிறது அங்க அது லைன் ஓபன் ஆயிடுச்சு இந்த பக்கம் லைன் இங்க இடம் இங்க முடியாது அப்படி சைட்ல பொம்மொரு லாரி யாரும் பாதிச்சு நாங்க ரெண்டு பரிதாபப்பட்டதான் பாத்துக்கிட்டோம் சீக்கிரமா ரொம்ப தான் அவங்க வீட்டுக்கு எல்லா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப அம்மா தனிச்சு எல்லாம் விஷயம் ரொம்ப அசுரமாயிடுச்சு அப்பா மத்திய கேட்டுடுவாரு அவரு ஒரு குறிச்சு ஆயிடுச்சு அப்படி கைறி எல்லாம் பார்த்து சொல்றாரு அப்படி கொஞ்சம் பணம் வருமானம் அப்படி ஆடு அப்படி சந்தோஷமாருப்ப ரெண்டாவது போகும்போது அப்படி இருந்து அங்கே வந்தோம்னா அங்க அங்க நெய்வேணிக்கு போயிருக்கும் போது அங்க ஒரு குடும்பம் அவங்களுடைய குடும்பம் வந்து மலேசியா இருக்கு பொருளாதாரம் பொருள் அந்த பொருளாதார முறை இறங்கிதான் நாங்கள் இடத்துக்கு வந்தோம் வந்தோம் அப்புறம் சரி அப்ப போதா அப்படி குடிச்சு நாங்க ஜெயிச்சு அதுக்குள்ள ஓனியத்துக்கு அப்படியே ஆலோசனை முடிய கல்யாணம் குழந்தை என்ன கிடைச்சு சொன்னீங்க நகை சொன்னா இருந்தாரு இளைய மகா இருக்கிறது கூட்டிட்டு போட்டு சொல்லி அந்த மிச்ச பிள்ளைக்கி நான் பாப்பிட்டாரு அப்போ அதை சொன்ன உடனே அவருக்கு சரியா அப்படி ஏற்பாடு பண்ணலாம் அப்போ நீங்களா போனா வரமாட்டா செத்து வரமாட்டா அப்போ ஆளுங்க பிள்ளையா பேர்ட்டு போயிட்டு வீடின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் எந்த வீட்டில் மகா இருக்காலும் அந்த வீட்டில் ஒரு ஜெப கொட்டா சொல்லி இப்படின்னு மிஷினரிகள் வந்துருக்குறாங்க அப்படி செவ்வாய் அந்த அண்ணன் அம்மாதிரி ஏற்பாடு பண்ணி அங்கே ஜெம கொட்டை வச்சு அங்கே நகை போயிருந்தோம் அப்பஜெ போடுறது அண்ணா தான் காட்டி அந்த பிள்ளைன்னு சொல்லுறது இப்படி ஒரு மிஷினரி வந்துக்கிறாங்க எனக்கு படிக்க முடியல வேலை பார்த்து போக முடியல மனது சரியா இல்ல ஏதோ ஒண்ணு எனக்கு கஷ்டமா இருக்க சரி அப்படி ஆக்சாது படம் தெரிய வந்த சரி சொல்லிட்டோம் மகிட்ட சொன்னோம் படகராத்திரியாக போக முடியும் சொல்றாரு அக்கனை கிழிப்பாயின்னு சொல்லி இருக்கிறாங்க நான் வேலை பிள்ளை பேசு முன்னாடி போட்டோம் மணிகை விட்டு பேசு நான் போயிட்டு பல மூத்த மகா இருக்கிறது போனோம் அவத்த மகா விட்டு கூப்பிட்டு போனேன் அங்கேயே அவரு மரமகன் மாட்டாரு அங்க ஒரு ஜப்டு சொல்லி மகாந்திரிட்டு சொன்னோம் அங்கீகாரத்தை இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு திரும்ப எங்களை அங்கே அனுப்புறாரு எங்க ஆமா அந்த கொலாரம்பர் அவங்க ரெண்டு பேரும் ஆமா ஒரு சந்தோஷம் ஒரு பக்தியா வந்து அண்ணன் தண்ணி சாரியாங் பையன் நாட்டர் படிச்சுதான் அப்படி எல்லாம் ஆகிய மக்கள் ரெண்டத்தையும் அந்த அவ அப்படி இருக்கும்போது அங்கே சந்தோஷம் இருக்கு போனோம் அவங்க போனா அடைய என்ன தெரியுமா உலகத்துல ஒரு பேரழிவு உண்டாகி காலத்து டிக்கெட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டா போய் பெரிய பல நடத்து நடக்க போகுது அப்படின்னா காலையில் இருந்து இங்கே படைகளையும் அடி நல்ல ஆரம்பிச்சாச்சு நாங்க வர விட்டாச்சு பஸ் டிக்கெட் நடத்தாச்சு அப்ப நான் சொன்னா போயிட்டு வரோம் இப்படி வர முடியல இது அடிக்கடி அதனால வர முடியலையா தனியான பிரதாஷ்டமா இருக்கு அவங்களுக்கு மலையன் மொழி பேசுவாங்க அப்படின் போயிலும் போய் மழை இல்லையா மெதுவா மெதுவா பக்கத்து முழு சூரியன் கடவுட்டில பயங்கரமான போயிட்டு ஒரு மூணு நாலு மணி லேட்டில் பஸ் ஆண்டு பிடிச்ச அவங்க வந்து பாபம் ஏரிய பழத்தடி அவங்க கிரேடர் பள்ளமான ஏரியா அப்படியே உள்ள பிள்காய் நிறைய வீடுகள் அடி இன்ச்சு காரிலிருந்து அப்ப இன்னைக்கு பஸ் வர்றது கஷ்டம் தான் அவங்க அடுத்து சிறி வரும் அவருங்க கேட்கிறார் வந்துட்டாங்களோ அவர் சேர்ந்தாங்கள அனுப்பிச்சுட்டேன் அப்ப அனுப்பிச்சுட்டு வருவாங்க வந்துருக்க அப்படி என்ன பண்ண அப்படி பஸ் ஸ்டாப்ல இருந்து பஸ் அந்த பஸ் வர்றது இல்லையே அப்படின்னு அவங்க போயிட்டு வெளியே போட்டு வந்தது தெரியாது அந்த ஒரு பஸ் ஸ்டாப் வந்தோம் குடிச்சு கொடுத்தாங்க அப்ப இருந்த அட்ரஸ் பார்த்து போகலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா அம்மா மறுபடியும் விசாரிச்சுட்டு பஸ் வந்தாங்க பஸ் வந்துட்டு போய் விடுத்தாட்டா பஸ் வந்து போய் ஆச்சா பாட்டு இங்கே அடிப்பாங்க அப்படிபடி ஆட்டோல தேடுறாங்க அவர தேடினா ஒரு ப்ரஷாப் நிற்கிறாங்க பயன்படுத்தி <laughs> தேவை அங்க போறதுக்கு முன்னால மண்டலாசபுரத்துல இருந்து ஒரு பையன் ஒரு எஸ்டேட்ல வேலை பாக்குறான் அவன் சொல்றாங்க மலேசியா வர்றாங்க அவங்கள்ட்ட தொடர்படுத்த அவங்ககிட்ட கண்டிப்பா நீ ஜெவம் பண்ணி ஆசிரியம் வாங்கியிருந்தோம் அவங்க லெட்டர் போட்டுட்டு அந்த ஐயா நாங்களும் என்னோட கூட சேர்ந்த மலரும் உங்களை எதிரோ இருக்கிறோம் என்கிட்ட வரா போயறாங்க நாங்க போக முடியாது ஒரு பெரிய உயர்ந்த மலை அதாவது இந்த புதுசா ரோடு போடுற அது நிறைய இடிஞ்சு இடிஞ்சு விழுந்து நிறைய வண்டிகள் ஆக்சிடன்ட் ஆயிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டோம்னா அந்த டேர்லாம் சொன்னோம்னா அவங்க ரெடியா எதிர்பார்த்து அதுக்கு இங்க யூகி என்ன சொல்றாங்கன்னா அங்க போக முடியாதியா நீங்க அங்க போறீங்க அங்க பெரிய ஆபத்துல கத்துல போச்சு யாரு போறோம் அப்படின்ட்டு அங்க போனோம் இங்க போனா அங்க போய் இதுல இங்கே ஆச்சு பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம போடுற லெட்டர்லாம் அவங்க கையில கிடைக்காது அவங்க தான் அங்க கட்சியெல்லாம் லெட்டர் கிடைக்கும் வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்தாலும் நம்ம இறங்கி நிக்கிறோம் எங்க போகும் தெரியாது அப்புறம் ஓடி அஞ்சு கேட்டாங்க காத்து கூப்பிட்டு போனாரு அங்க வந்து மனுஷன் எதிர்பார்த்த மாதிரி கடவுளை எதிர்பார்த்த மாதிரி அங்க எல்லாம் ரெட்டியா இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யறோம் அங்க போய் அவங்களுக்கு அந்த ஏற்பாடு கல்யாணத்துக்கு கட்டி கொடுத்தாச்சு அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மீட்டிங் நடத்தி அவங்க வீட்டில் எச்சிக்கப்பட்டாங்க சத்தியத்தை ஏற்றிட்டாங்க அங்க அப்பறம் எல்லாம் சந்திக்கப்பட்டாங்க அங்க ஒரு மலையடி வாரத்துல ஒரு ஆறு பேருக்கு ஞானசமாக மறுபடிய கஷ்டம் சொல்லிட்டு கஷ்டம் வர்ற டைம்ல அங்க போய் மதமாற்றம் பண்ணக்கூடாது பிரச்சாரம் பண்ணக்கூடாது எதுவும் செய்யக்கூடாதுன்னு வாக்கு வாங்கிதான் விடுறான் அப்பா என்று ராமாச்சார பாதுகாப்போடு ஆறு பேருக்கு அங்க யான போது சப பணம் கிட்ட அங்க வந்து தச்சுமே அந்த பெரிய ஒரு காலம் தேவையில்லாரு அவனுக்கு ஒளிதாடா இருப்பட போனோம் மக எல்லாத்துக்கும் போய் சொல்லிட்டு காரியங்கள் மக்கள் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க அவங்க வந்து அப்ப அங்கே அங்க மெசேஜ் கொடுத்து அங்கே போகும்போது நாங்கள் இளவாய் சந்திக்க லாரன்ஸ் மாதிரி அங்கே எல்லோரும் அங்கே சொசல் வந்து வேற அவர் வந்து ஏறனார் பிள்பேட்டில் எங்களை பாஸ்டர் பாதுகாப்பு முகவரியே சொன்னார் என்ன ஊழியத்தை அழைத்து தேவனுடைய மனிதர்களுக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னாரு எங்களுக்கு உதவி சொன்னது என்னன்னா நீங்க இங்க வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல செய்து கேட்க மாட்டாங்க அவளுக்கு நாங்கள் தனியா சொசலா சார் சரி அது ஏர்போர்ட்ல இருந்து மான்ஜோலមក எல்லாம் அங்க வந்திரும் ஆமா அங்க வந்து நம்ம மீட்டிங் எடுத்து அந்த மல் செய்யுது எல்லாம் செய்யுது அது சிங்கப்பூர்ல நம்ம நல்ல நல்ல வேலை எல்லாம் நல்லா செஞ்சாங்க அது சிங்கப்பூர்ல சмок எல்லாம் இருக்காங்க संदीप வந்து இப்ப வியாஜ் மாசட பிள்ளை எல்லாம் வந்துறாங்க அது பெரிய பெரிய எல்லாம் ஆரம்பிச்சுது சரி வை ப்ராஜெக்ட் அது கடலுக்குட்டல जाकर வாஸ்து சரி அந்த டேட்டே வரணும் இந்த ஹடர கொண்டு போறது